பாரத பஞ்சமோவேதா என்று கொண்டாடுவர்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்கும் சிறப்பு பெற்றவை அதற்கு மேலே ஐந்தாவது வேதமாக மகாபாரதம் கொண்டாடப்படுகிறது பாரதம்னாலே மகாபாரதம் தான் மகத்வாச்ச பாரவத்வாச்ச மகாபாரதம் சொல்லுவும்பால் பாரவத்வாத் கனம் பொதாக இருக்கிறபடியால் விஷயங்கள்லாம் மூர்த்தியில சிறுத்திருக்கும் ஆனா கீர்த்தி பெருத்திருக்கும் சிலதெல்லாம் அளவு ரொம்ப பெருசா இருக்கும் ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது ஒரு பவுன் தங்கம் எடுத்துக்கும் சின்னதாத்தா இருக்கு ஆனா விலை எவ்வளவு அதே பெரிய பஞ்சு பொதி எடுத்துக்கும் பெருசா இருக்கு ஆனா விலை குறைச்சல் பாரதம் அதை போல ஒரு பெருமை இருந்து ஒரு பெருமை இல்லாததல்ல அளவுல பாட்டாலும் பெருசு அதனுடைய பெருமையில பார்த்தாலும் மிக உயர்ந்தது அதனாலதான் மகத்வாது பாரவத்வாச்ச மகத்தாக இருக்கிறது பாரமுடையதாக உள்ளது அப்படிப்பட்ட மகாபாரதம் முதல் பருவம் ஆதி பருவங்கிறத தெரிவித்தேன் பதினெட்டு பருவங்களை பார்த்தோம் உப பருவங்கள்னு பார்த்தோம் சுமாரா மேலெழுந்த வாரியா கதைய பார்த்திருக்கோம் அடித்தளத்தோட கதை அடிய நேற்று ஓரளவுக்கு என்னன்னு தெரிந்து அதில் ஆதி பருவத்தில் சம்பவ பருவம் என்று ஒரு உப வருகிறது அதுலதான் இவர்கள் எல்லாம் எப்படி பிறந்தார்கள் என்கிற கதை சொல்லப்படுகிறது இந்த மொத்தமே எங்கிருந்து தொடங்கி தெரியுமோ நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை ன்கந்தலை இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஷகுந்தலை கண்வ மகிழ்ச்சியாலே வளர்க்கப்பட்டால் விஸ்வாமித்திரருடைய புதல்வி விஸ்வாமித்திரருடைய கர்வம் அடங்க வேண்டும் அவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற வேண்டும் துஷ்யந்தன் சகுந்தலைய காதல் புரிந்தது கடிமணம் புரிந்தது அனைத்தையும் மறந்து போனான் கடைசியில் விஸ்வாமித்திரர் அவனிடத்தில் தலைவணங்கி தன் பெண்ணை ஏற்றுக் கேட்க ஏற்றாங்கிற கதை நமக்கு நன்னா தெரிஞ்சு அந்த துஷந்தனுக்கும் சகந்தலைக்கும் பிறந்தவனே பரத மகாராஜன் அவனுடைய பேராலதான் கௌரவர்களுடைய குலம் அதாவது துரியோதனர்களுடைய குலமாக இருக்கட்டும் பாண்டவர்களாகட்டும் இவர்கள்லாம் பாரதர்கள் கண்ணன் அப்பப்பா அர்ஜுனனை கூப்பிடும்போது பாரத பாரத என்று கீதையில் கூப்பிடுவான் ஹே பாரத பரத குலத்தில் உதித்தவனே உனக்கித போல அழுக கூடாது உனக்கிதை போலே ஓட கோடை மனப்பான்மை கூடாது பெயர்பட்ட அரசனுக்கு சந்ததியா பிறந்திருக்கேந்து உத்திஷ்ட பாரத என்று கண்ணன் எழுப்புகிறான் அல்லவா அது அந்த பரதனுடைய வழி தோன்றவர்கள் தான் இவ எல்லாரும் அந்த பரதனுக்கு அடுத்து குமாரன் பிறந்தான் குரு என்று அவனுக்கு பேர் அதனாலதான் இவ மொத்த பேருக்கும் கௌரவர்கள் கௌரவர்கள் பேர் ஏற்பட்டது அப்ப மூத்தவன் துஷ்யந்தன் அதுக்கு அடுத்த இருக்கிறவன் பரதன் பரதனுக்கு குரு கௌரவ குருநந்தன என்று கண்ணன் அர்ஜுனனை கூப்பிடுறத பார்த்திருக்கோம் நம்ம சாதாரணமா கௌரவர்கள்னா துரியோதனன் நூறு பேர் தான் கௌரவர்கள் இவா பாண்டவர்கள் கௌரவர்கள் அல்லர்கள் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி அல்ல ரெண்டு வர்க்கமுமே கௌரவர்கள் தான் ஏன்னா இவா ரெண்டு பேருக்குமே மூத்தவன் குரு மகாராஜன் இல்லையோ அப்ப பாண்டவர்களும் கௌரவர்கள் தான் திருத்தராட்டனுடைய பிள்ளைகளும் கௌரவர்கள் தான் அது குரு மன்னவனுடைய பேரால வந்தது அந்த குருவுக்கு ஒரு பிள்ளை பிரதீப்தன்னு பேர் மிக அரசன் ரொம்ப ஆச்சரியமா பாரத ஆண்டு வந்தான் அந்த பிரதீப்தனுக்கு பிள்ளைதான் சந்தனு மகாராஜா இவர் பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கு ஏன்னா பீஷ்மர்னு சொன்னாலே சந்தனு பேர் ஞாபகம் வந்துடும் யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபா சரஸ்தநாமம் தொடக்கத்தில் இருக்க இல்லையோ சந்தனு சந்தனவனுடைய பிள்ளை பீஷ்மர் அதனால அவருக்கு சாந்தனவர்னு பேர் பீஷ்மர் கதை தெரிஞ்சுக்கணும்னாலே சந்தனு கதை புரிஞ்சாகணும் சந்தனு கதையே கொஞ்சம் வியப்பா இருக்கும் இந்த இப்ப நான் இன்னைக்கு முழுக்க என்ன கதை சொல்ல போறேனோ இதெல்லாம் சத்தியவத்தின்னு ஒரு பெண் அந்த பெண்ண சுற்றி புனையப்பட்ட கதை தான் அந்த சத்தியவதி யாருங்கிறத மேல சொல்றேன் அதற்கு முன்பாக சந்தனவனுடைய கதை தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தனவனுடைய மூத்த மனைவிதான் கங்கா தேவி நம்ம பாரத தேசம் முழுக்க அனைத்து நன்மைகளையும் செய்து வருகிறாளே கங்கை மாதா கங்கை என்னும் பெரிய நதி கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கலந்தடுக்கும் என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார் சந்தனவனுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் நடந்தது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் பீஷ்மன் பெயர் பெற்றார் ஆனா பீஷ்மர்ங்கிறது அவருக்கு பட்டப்பெயர் நமக்கு எல்லாம் பீஷ்மன் தெரியும் ஆனா அப்படி அல்ல தேவிரதன் என்றுதான் அவருக்கு இயற்பெயர் ஏன் அதுக்கு தேவ விரதன் பேரு தேவ விரதனுக்கும் கண்ணனுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு தேவைக்கு பெற்ற எட்டாவது கர்ப்பம் கண்ணம் அதே போல கங்காதேவி பெற்ற எட்டாவது கர்ப்பம் பீஷ்மர் இன்னொரு ஒற்றுமை இருக்கு கண்ணனுக்கு முன்னாடி பிறந்த அத்தனை பேருமே போயிட்டான் போயிட்டால் சொன்ன ஒரு பலராமன் மட்டும் கர்ப்பம் மாற்றப்பட்டது அதுவும் அந்த கர்ப்பம் போடுதுன்னு கணக்கு வச்சிருந்தால் ஏழு கர்ப்பமும் போடுது மரணம் அடைந்தது கண்ணன் தான் உயிரோடு இருந்தார் அதே போல பீஷ்மருக்கு முன்னாடி கங்காதேவி பெற்ற ஏழு குழந்தைகளையும் அவளே கொன்னுட்டான் கண்ணன் விஷயத்துல கம்சன் கொண்டார் ஆனா இங்க என்ன ஆச்சுமோ கங்கையே ஏழு பிள்ளைகளை கொண்டுட்டு கடைசி பிள்ளை பீஷ்மாச்சாரியர் அவருக்கு இயற்பெயர் தேவபிரதன் எல்லாரும் சந்தேகமா இருக்கும் பெற்ற தாய் குழந்தைகளை எங்கேயானு கொண்டுடுவடா எதுக்காக சந்தனுவை போய் இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிண்டா சந்தனு யாரு யாரோட அம்சமா பிறந்தார் கங்கை ஏன் இதை கொன்னாளுங்கிறது கேட்கறதுல ஆவல அந்த கதையை சொல்றேன் ஒன்னொன்னு கிளைக்கதை ஒன்னொன்னு குட்டி கதை குட்டி கதைய குட்டி மெயின் கதையோட நாம ஒட்ட வச்சுக்கணும் இப்போ ஒரு கதை மகாபிஷக் அப்படின்னு அம்சத்தில் ஒரு அரசன் பிறந்தான் அவன் சிறந்த அரசன் ராமனுக்கு முன்னாடி தோன்றியவர் இஷ்வா வம்சத்துல பிறந்தவர் அவன் ராஜ்யத்தை முடித்து நிறைய ராஜசூய யஜம் பண்ணி ஸ்வர்கத்துக்கு போறதுக்காக ஜோதிஷ் தோம யாகம் பண்ணி ஸ்வர்கப்பட்டணத்தை அடைஞ்சூட்டான் ஆகாயத்தில் போய் நிலவுகிறான் அப்போது பிரம்மா ஓர் ராஜசபையில் அமர்ந்திருக்கிறார் எல்லா ரிஷிகளும் இருக்கிறார்கள் அரசர்கள் எல்லாம் உயர்ந்த தேவ அரசர்கள்லாம் வந்திருக்கார்கள் மகாபிஷுக்கு அந்த ராஜசபையில உட்காந்துருக்கான் அப்ப கங்கை இதே கங்கா மாதா சொன்னேன் அவ இன்னும் பிறக்கலை பூலோகத்துல ஒரு பெண்ணாகவே பிறக்கவில்லை அந்த கங்கை மாதாவும் அதே ராஜசபைக்கு வந்தாள் அவருடைய ஆடை காற்றடித்து விலகித்து உடனே மற்ற தேவர்களும் ரிஷிகளும் அதை பார்க்க கூடாது முகத்தை தள்ளி வைத்தார்கள் ஆனா இந்த மகாபிஷக் மட்டும் நன்ன அவளுடைய அந்த அடையாளங்களை கண்டான் பார்த்தான் அதை பார்த்தோடனே பிரம்மாவ் கோவந்து ஒரு பெண்ணனுடைய ஆடை விலகுகிறதுனால் கண்ணை திருப்பிக் கொள்ளாமல் வெட்கமில்லாமை ஆக உனக்கு நான் சபிக்கிறேன் நீ கீழ்லோகத்துல போய் ஒரு அரசனாக பிறக்க போகிறாய் அப்போது இதே கங்கை உனக்கு மனைவியாக வந்து வாய்ப்பாள் நீ என்னென்ன சொல்றையோ அதத்தனை மாற்றி நடப்பாள் நீ சொல்றபடிக்கு அவள் கேட்க மாட்டா அவள் இஷ்டப்படுத்தித்தான் அவள் நடக்கப் போகிறாள் இதுதான் நடக்கும் என்ன பிரம்மா சபிச்சுவிட்டார் அந்த சாபத்தை மகாபிஷக்கு பெற்றுக் கொண்டான் சந்தனு மகாராஜாவாக பிறக்கிறான் இப்ப சொன்னது ராமனுக்கு முன்னாடி கதை அப்ப திரேதாயுகத்துல நடந்த கதை அவன்தான் தேவலோகத்துக்கு போயிட்டான் இந்திர பட்டணத்துல உட்காண்டுருக்கே இந்த சாபம் கிடைச்சது அவன் காசு இருக்கான் நாம எப்ப போய் கீழோகத்தில் பிறக்கலாம் பிரதீப் தங்க ராஜா பிறந்து விட்டார் பிரதீப்தன் பரதன் குரு பிரதீப்தன் பிரதீப் தன் சிறந்த மன்னவன் அவனுக்கு பிள்ளையா நாம போய் பிறந்து விடணும் என்ன மகாபுஷத்து சந்தனு மகாராஜாவாக பிறந்து விட்டான் சந்தனு பிறக்கிறார் வளருகிறார் நாலுரு மேனியும் போதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறார் இது ஓர் பக்கம் இன்னொரு பக்கத்திலே பிரம்மா கங்கைக்கு வேற சாபம் குடிச்சுட்டார் ஆடை விலகும்படி உட்கார்ந்துருந்தோ இல்லையோ அது உன்னுடைய தப்பு ஆகையால் நீயும் கீழே போய் பிறக்க போகிறாய் என்ன அவளுக்கு சாபம் அவள் அதை வாங்கிட்டு வெளியில வந்தா வந்தா அஷ்ட வசுக்களும் வந்தார்கள் வந்து அவள்கிட்ட நீ பூலோகத்தில போய் பிறக்கப் போறியாமே ஆமா எங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு அதை நீ தீர்த்து கொடுக்க வேணும்னு வேண்டினார்கள் கங்கைக்காச்சரியன் அட்டவசுக்களே உங்களுக்கு ஆறு சாபம் போட்டாருன்னா வசித்தர் எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டார் இப்ப அந்த கதையை தெரிஞ்சுக்கணுமே அட்டவசுக்களும் தங்கள் தங்கள் மனைவியரோடே ஒரு முறை காட்டுக்கு வந்தார்கள் வசிஷ்டர் இருந்த ஆசிரமம் வசிஷ்டர் வாழ்ந்திருந்த ஆசிரமம் அங்கதான் இருந்தது வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே நந்தினின்னு ஒரு பசு அந்த பசு தன் கண்ணுக்குட்டியோட இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான பால் கொடுக்கும் அந்த பால் ஆறு சாப்பிட்டாலும் பத்தாயிரம் வருஷத்துக்கு உயிர் வாழலாம் அவளுக்கு பெருமை படைத்த நந்தினி பசு எட்டு வசுக்களும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற காய் பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டா திருப்தியா எடுத்து புறத்து போனமும் இல்லையோ அதுல எட்டாவது வசுவுக்கு பிரபாசன் பேர் அவனுடைய மனைவிக்கு மட்டும் இந்த பசு எனக்கு வேணும் எனக்கு நெருங்கிய தோல்வி ஒத்தி இருக்கா அவளுக்கு இதன் பால நான் கறந்து கொடுத்தாகணும் இந்த பசுவை கற்றுக் பிரபாசன் சொன்னார் ரிஷியோட பசு அவர் இல்லே அனுமதி இல்லாம வாழ்ந்து போக அது அவருக்கு ரிஷிக்கு எதுக்கு பசு நாம் அடித்து போடலாம் நம்ம தானே அட்டவசுக்கள் என்று மனைவி சொல்ல தர்மத்தை சற்று மறந்து போனான் மனைவி ஆசையை நிறைவேற்றணுங்கிறது எட்டு வசுக்களும் பிரபாகங்கிற எட்டாவது வசுதான் தன் மனைவிக்கு இதை எடுத்துக் கொடுக்கணுமே அவன் ஆசைப்பட்டுட்டாளேங்கிறதுக்காக கவர்ந்து போனான் வசித்தர் திரும்ப வந்தார் நடந்ததை அறிந்தார் கோப்பப்பட்டார் எட்டு வசுக்களும் கீழே பூலோகத்தில் போய் மனிதர்களாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் அந்த சாபத்தின்படி வந்து பிறந்தோம் உடனே வசுக்கள் வசத்தருடைய காலை பிடிச்சி பிரார்த்திக்கிறார் நாங்க கீழே போறோம் எத்தனை நாள் இருக்கணும் எப்படி விமோசனம் எப்படி நாங்க திரும்ப வருவோம் என்று வேண்டினார்கள் அப்ப அவர் சொன்னார் ஒரு ஒரு நீங்க இருந்தா போறோம் குழந்தையா பிறப்பீர்கள் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு உயிர் போடும் உயிர் போன உடனே திரும்ப வசுக்களா நீங்க ஆகிடலாம் ஆனா எட்டாவது ஆளை தவிர பிரபாசன் மட்டும் நேர குற்றம் இல்லையோ ஆகையால் அவனுக்கு நீண்ட ஆயுஷ் இருக்க போகிறது ரொம்ப கீர்த்தி படைத்தவனாக இருப்பான் பெரிய பெரிய சாகச செயல்களை புரிவான் ஆனால் எப்ப மனைவி பேச்ச கேட்டுண்டு தப்பான வழிக்கு போனானோ அவனுக்கு கல்யாணமே ஆகாது அப்ப பிரபாசன் கீழே யாரா போய் போறானோ அவனுக்கு கல்யாணம் ஆகாது அவனுக்கு சந்ததி இருக்காது என்னதான் இருந்தாலும் மனசுல ஒரு நெருடலும் ஒரு வருத்தமும் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு இருக்க போது அப்படின்னு வசிஷ்டாச்சாரிய சாப்பம் போட்டுவிட்டார் மற்ற ஏழு பேருக்கும் கொஞ்சம் திருப்தி ஏன்னா நம்ம பிறந்த உடனே பிராணம் படப்போறது திரும்ப வசு ஆயிடலான்னு ஊ எட்டாவது பிரபாசனுக்குத்தான் இப்ப வருத்தம் ஏன்னா அவன் கீழே போறது ரொம்ப நாள் இருக்க போறான் வசத்தியா தான் இருக்க போறான் ஆனா வருத்தமா இருக்க போறான்னு சொல்லிட்டாரு இல்லையோ இது அந்த எட்டு வசுக்கள் கதை அவாதான் இப்ப கங்காதேவி நடத்தல பிரார்த்திக்கிறார் ஒன்னு செய்ய நீ கீழே போய் பறக்க போறிய இல்லையோ உனக்கே மகன்களாக நாங்கள் பிறந்து விடுகிறோம் சரின்னு ஏற்கனுட்டா கங்கை நான் என்ன செய்யணும் உங்களை பெற்று என்ன செய்ய வேண்டும் என்னால் எங்களை பெத்த உடனே பெத்த உடனே கொன்னுடு ஏன்னா வசுட்டர் சொன்னபடிக்கு உடனே உடனே உயிர் போய் அவ திரும்ப வசுக்குள்ளாயிடும் இல்லையோ எங்களை பெத்த உடனே கொன்னுடுன்னு சொல்லுட்டான் சரின்னு அவளும் ஏற்றுக்கொண்டாள் அப்ப அந்த கடைசி பிள்ளை தவிர ஏழு பேரை கொன்னுடலாம் ஆனா கடைசி பிள்ளைக்கு சாப்பம் இருக்கும் இல்லையோ சரின்னு உங்களுக்கு யாரை தந்தையாராக வச்சுக்கிறதுக்காஷே யாரை தகப்பனாக கொண்டு நீங்கள் பிறக்க போகிறீர்கள் அவரைத்தானே இவள் கணவனாக அடைய வேண்டும் அட்டவசுக்கள் இடத்துல கேட்டா ஒன்னு செய்வோம் பிரதீப்தனுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறான் சந்தனு மகாராஜா மகாபிஷக்கு அவனுக்கு ஏற்பட்ட சாபத்தால இப்ப பிரதீப்தனுக்கு பிள்ளை சந்தனுவா பிறக்க போறான் கங்காதேவி ஆட விலகி பார்த்ததுனாலதான் இது தனிமே நடந்தது அப்ப கங்கை சந்தனு ரெண்டு பேரும் பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர்களுக்கே நாங்கள் மகன்களாக பிறக்கிறோம் என்று பேசி அந்த பேச்சுவார்த்தை அதோட அப்ப குட்டி குட்டி கதையெல்லாம் அங்க சேர்த்துன்னுட்டோம் இப்போ பிரதீப்தனுக்கு பிள்ளையாக சங்கர் மகாராஜா ஹஸ்தினாபுரத்தில் கங்கக்கரை அப்பப்போ அழகிய தேவலோகத்து கங்காதேவியே பெண்ணுரு கொண்டு அவன் முன்னே வந்தாள் வந்தவளை கண்டவுடன் அவனுக்கு திருப்தி ஏற்பட்டது பண்ணே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரையா அப்படிங்கறத கேட்டாள் கேட்டதை ஏற்காள் சரி அவசியம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவ கண்டிஷன் போட்டா பிறந்த நீங்க கல்யாணம்னு ஆரம்பிச்சிட்டாலே இன்னும் படிப்பு இந்த பணம் இருக்கா இந்த வேலை இருக்கா வீடு இருக்காசல் இருக்கா அவன் அந்த கண்டிஷன்லாம் போடல ஆனா அவள் போட்டது ஒன்னே ஒண்ணும் நான் என்ன பண்றேனோ நீ கேள்வி கேட்க கூடாது என்னைக்கு நான் பண்றது ஏன்னு கேள்வி கேட்டீரோ அன்னியோட உன்னை விட்டுட்டு நான் புறத்து போடுவேன் இதுதான் அவள் ஒரே கண்டிஷன் இது ரொம்ப பெரிய வேலை ஆனா அப்ப அதனுடைய கட்டம் அவருக்கு புரியவே இல்லை சரின்னு சங்கர் இயக்குனுட்டார் கல்யாணம் ஆச்சு முதல் குழந்தை பிறந்தது கொஞ்ச நாள் ஆனவுடனே குழந்தைய கொண்டு போய் கங்கையில போட்டு கொல்ல போனான் இவர் கேட்கறதுக்கு வந்தார் கேட்டா அவரத்து போடுவடே அவ பண்றது என்னன்னு கேட்கக்கூடாது சொல்லியோ இது ஏன் நடந்தது மகாபிஷேக்கு பிரம்மா என்ன சாபம் கொடுத்தார் நீ நினைச்சதும்படி எதிரா பண்றதுக்கு ஒரு மனைவி பிறப்பாள் ஆக போலத்தான் இங்கேயே நடந்தது இப்போ முதல் குழந்தை ரெண்டாம் குழந்தை மூணாம் குழந்தை ஏழு குழந்தைகள் போடுத்து இந்த ஏழுமே அட்டவசுக்குள்ள முதல் ஏழு குழந்தைகள் கடைசி குழந்தை பிறந்தது அதையும் கொண்டு போய் கங்கையில விடுறதுக்காக அவ போனான் போறச்சே தான் சங்கனு கேட்டுட்டான் என்ன இப்படி அநியாயம் எட்டாவது குழந்தையை கொல்ல மாட்டேன் ஆனால் நானும் உன்னோட வாழ்க்கை நடத்த மாட்டேன் நான் இந்த குழந்தை தேவ இந்த குழந்தை என்னோட சேர்த்து அழைச்சு போன வருஷங்கள் கழித்து இந்த குழந்தையை நன்கு தேர்ச்சி உன் இடத்தில் திரும்ப கொண்டு கொடுக்கறேன் ஆண்டுகள் கழித்து தேவ திரும்ப வந்து இதே சந்தனவன் இடத்திலே ஒப்படைத்து விட்டாள் சந்தனை ஏற்றுக்கொண்டார் பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் மனைவி இல்லை இருக்கிறது ஒரே பிள்ளை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமா அந்த பிள்ளை என்ன பண்ண போறான் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா எதுவுமே புரியாதிருந்த தருணம் அப்ப ஒரு பகுதி கதையப்ப நாம பார்த்தோம் துஷ்யந்தனிடத்திலே இருந்து ஆரம்பிச்சு சந்தனவன் இடத்துல வந்து சந்தனவனுக்கு மூத்த மனைவி கங்காதேவின்னு பார்த்து அவள் எட்டு குழந்தைகள் பெற்றது அதுல ஏழு குழந்தைகள் உடனே போயிட்டது கடைசி குழந்தை பீஷ்மர் எப்படி வாழ்ந்தார்னு தெரியுமே தான் இஷ்டப்பட்டபடிதான் மரணம் மெகுநீண்ட காலத்துக்கு வாழ்ந்தார் ஆனா அவருக்கு குழந்தை பேர் இல்ல கல்யாணமே ஆகல இன்னொன்னு எப்பவுமே வருத்தம் நாடு போறதே நாடு போறதே அதை சரிப்படுத்த முடியாமலேயே நெருடலோட வாழ்ந்தார் இல்லையோ நேர சாபம் அப்போது பலித்தது என்று கொள்ள வேண்டும் அப்ப சந்தன மகாராஜா பிள்ளைய வளர்க்கின்றிருக்கார் நன்னா தான் பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறான் இது ஓர் பக்கம் கதைக்கு இன்னொரு காங்கேயன் கங்காதேவியனுடைய அவருக்கு காங்கேய்கிற பேர் ஏற்பட்டது இப்ப நாம சந்தனவனுடைய இரண்டாவது கல்யாணம் என்ன மூத்த மனைவி இல்லையே அவருடைய இரண்டாவது கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும் அப்பதான் சத்தியவதி வருகிறாள் இந்த சத்தியவதி யாரு அவளுக்கு மகாபாரதத்துக்கு என்ன சம்பந்தம்